வணக்கம் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஐ வங்கியின் புதிய பெயர் ஐ டி எஃப்சி பஸ்ட் பேங்க் இரண்டு ஜிஎஸ்டி அமலாக்கத்திற்கு பின் மாநிலங்களின் வருவாய் குறைவு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமைக்கப்பட்ட ஏழு குழுவின் தலைவர் சுஷில் மோடி மூன்று சிக்கிம் மாநிலம் இந்தியாவின் முதல் மாநிலமாக அனைவருக்கும் குறைந்தபட்ச வரும் மானம் திட்டத்தை தொடங்கியுள்ளது நான்கு உல வலிமையான பாஸ்போர்ட்டுகளை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா எழுபத்தி இடத்தை பெற்றுள்ளது இனி இன்றைய நட்டணை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சமீபத்தில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள மாசிடோனியா நாட்டின் புதிய பெயர் என்ன இரண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சு ஷெங் சாங் பிரதமராக பொறுப்பேற்றுள்ள நாடு எது மூன்று ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி ியா சென்ட்ரலேசியா டயலாக் எனும் இந்திய மத்திய ஆசிய பேச்சுவார்த்தை நடைபெற்ற இடம் எது 4. நிலைத்த நீடித்த எரிசக்தி துறையில் கூட்டு ஆராய்ச்சி மேற்கொள்வதற்காக இத்தாலியை சேர்ந்த சோடா கார்போ என்ற நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ள இந்திய கல்வி நிறுவனம் எது 5. டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு மாடல் சிங்கிள் விண்டோ எனும் மேம்பட்ட மாதிரி ஒற்றை சாளர முறை வளர்ச்சிக்காக இந்தியாவுடன் புரிந்துணர்வு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கும் நாடு எது மீண்டும் சந்திப்போம் நன்றி